2. 2. 2. அதனால் ால் கட்டுப்படுத்தப்பட்டு இயக்கப்படுவதை உயிர்ணர்ந்த அறிவால் அக்கட்டிலிருந்து விடுதலை முக்தி பெற விரும்பி நாடப்படுகிறது இரண்டு இரண்டு முக்தி ஸ்வரூபே அவஸ்தானம் இரண்டு முக்தி என்பது தனது மெய்யான சுயரூபத்தில் ஒன்றி என்றும் நிலைத்திருப்பது இரண்டு மூன்று ததா சர்வ கிளேச நிவிற்த்தி பரமார்த்த சித்திச்ச இரண்டு மூன்று முக்தியுறுதலின் போது எல்லா துன்பக் கிளேசங்களும் நீங்க பெற்று எல்லா புருஷார்த்தங்களும் பூர்த்தியுற்று புருஷார்த்தங்களில் மேன்மையானதான லட்சியத்தை அடையும் பேரு கிட்டுகின்றது இரண்டு நான்கு இதரதர அபூர்ண காம ஜன்ம ஜன்மாந்தர வியாபி துக்கம் 2. அப்படியில்லை எனில் முக்தியுறும் வரை பூரண திருப்தியுறாத ஆசைகளால் நேரும் ஜென்மந்தோறும் துக்கத்தால் வியாபிக்கப்பட்ட அனுபவங்கள் நேர்கின்றன இரண்டு கிளேசோ அவித்யா மாதகா இரண்டு ஆறு பாவே அபாவோ அபாவே பாவ இத்தியேவம் போதோ அவித்யா இரண்டு ஐந்து எல்லா துன்பக் கிளேசங்களுக்கும் மூல காரணமான தாய் அவித்தே அதாவது தனது மெய்யான தன்மையே அறியாமை இரண்டு 1 உள்ளதை இல்லாததாகவும் இரண்டு இல்லாததை உள்ளதாகவும் தவறாக கருதுதல் அவித்தை எனப்படும் 2. ஏழு ததேவா ஆவரண விக்ஷேப சக்தி விசிஷ்டத்வா க்ஷேத்தம் அஸ்மிதா அபினிவேசராகத் துவேஷானாம் 2. 8. தஸ்யாவரண சக்தேர் அஸ்மிதா அபினிவேசி விக்ஷேப சக்தேசராகத் துவேஷோ இரண்டு 1. ஒன்பது ஸ்வ சுவாமி சக்தியோர் அவித்தம் அஸ்மிதா சம்ஸ்கார மாத்திரம் அபிநிவேசுகர திருஷ்ணா ராக 2. 12. துக்ககர விஷயத்தியாக திருஷ்ணாத்வேஷ இரண்டு ஏழு மாயையின் இருட்படுத்தும் ஆவரண இருமுனைப்படுத்தும் விக்ஷேப தன்மைகளுடைய அதன் வியஷ்டியான அவித்தையே அடிப்படையாக கொண்டு அகங்காரம் அஸ்மிதா அபிமானப்பற்று அபினிவேசம் விருப்பு ராகம் வெறுப்பு துவேஷம் ஆகியவை தோன்றுகின்றன இரண்டு எட்டு அவைகளில் அகங்காரமும் அபிமானப்பற்றும் அவித்தையின் இருட்படுத்தும் ஆவரண தன்மையினாலும் விருப்பும் வெறுப்பும் அவித்தையின் இருமுறைப்படுத்தும் விக்ஷேப தன்மையினாலும் உருவாகின்றன ஒன்பது உடமே அநாத்மா விஷயங்கள் உடையவன் ஆத்மா இவற்றிற்கு இடையே உள்ள வேறுபாடுகளை சரியாக பகுத்தறியாமல் ஏற்படும் அறிவு அகங்காரம் இரண்டு பத்து அமைந்த உடல் சார்ந்த வாழ்வியல் என்றும் நிலைத்திருக்க அதன் மேல் வைக்கும் தென்மையான நம்பிக்கை அபிமானப்பற்று இரண்டு பதினொன்று சுகந்தரம் விஷயங்களை பெற ஏற்படும் துடிப்பு தாகம் விருப்பு இரண்டு பன்னிரண்டு துக்கம் தரும் விஷயங்களை துறக்க ஏற்படும் துடிப்பு தாகம் வெறுப்பு இரண்டு பதிமூன்று கிளேசம் மூலம் கர்ம தத்விபாகை ஏவ துக்கம் இரண்டு பதிமூன்று துன்ப கிளேசங்கள் இரண்டு ஏழு இரண்டு பன்னிரண்டு குறிப்பிடப்பட்டவை கர்மவினைகளுக்கு மூலம் கர்மவினைகளால் ஏற்படும் விளைவுகள் துக்கத்தை தருகின்றன இரண்டு பதினான்கு சர்வத்துக்கான நிவர்த்தி இத்தியர்த இரண்டு பதினைந்து நிவருத்திருத்தி அபாவ பரமா இரண்டு பதினான்கு வாழ்வியல் லட்சியம் புருஷார்த்தங்கள் துன்ப கிளேசங்களை நீக்குவதாக அமைய வேண்டும் இரண்டு பதினைந்து துன்ப கிளேசங்களை நீக்கி பின் மறுபடியும் அவைகளை திரும்ப வராமல் அழிப்பது தலையாய இரண்டு பதினேழு சத்சித் ஆனந்த மயெட்டு சத்ன பிரச்சனை உதயசீத் இரண்டு இருபது தோ நித்த உபல இருபத்தொன்று இரண்டு பதினாறு எல்லா ஆசைகளும் நிறைவுற்று எல்லா துக்கங்களும் அவற்றிற்கு காரணமான எல்லா துன்ப கிளேசங்களும் நீங்கும் போது உன்னத லட்சியம் சித்தியாகின்றது இரண்டு பதினேழு சத் இருப்பு சீத் பேருணர்வு ஆனந்த மைய அடைவதே இதயத்தின் சிரமான மெய்யான ஆசையாகும் இரண்டு பதினெட்டு உபதேசித்த சாதனை பயிற்சியை முனைப்புடன் மேற்கொள்வதால் சித்தம் அடையும் சாந்தத்தில் பெறுவது ஆனந்தாம் இரண்டு பத்தொன்பது அதன் பின் அந்த ஆனந்த அனுபவத்தினால் எல்லா துக்கங்களும் அழகின்றன துக்கனை விருத்தி எல்லாவற்றிலும் விளங்கும் பிரபஞ்ச உணர்வு பாவனையை உண்டு செய்கிறது அதில் ஏற்படுவது பேருணர்வு சித் இரண்டு இருபது அதன் அனுபவத்தினால் ஆன்மாவின் என்றும் அழியாத நித்தியத்துவம் விளங்குகின்றது அந்த நித்தியத்துவம் இருப்பு சத் அதுதான் சத் இருப்பு சீத் பேருணர்வு ஆனந்தம் ஒரு புருஷனின் உண்மையான சுயரூபம் பூர்ணோ பரமார்த்த சித்திகாத் குணானாம் பிரதி பிரசவ ஸ்வரூப பிரதிஷ்டா ததேவ கைவல்யம் இரண்டு இருபத்தி ரெண்டு எல்லா ஆசைகளும் முழுதுமாக பூர்த்தியுற்று இரண்டு வாழ்வியல் உன்னத லட்சியம் அடையப்பெற்று மூன்று அதனால் தங்கள் கடமை முடிந்து மொக்குடங்கள் அவற்றின் மூலத்திற்கு மூலப்பிரகிருதிக்கு திரும்பி நான்கு தனது ஆன்மாவின் மெய்யான சுயரூபமான கடவுட்பேருணர்வுடன் இடையறாமல் ஒன்றி நிலைக்கும் முடிவான முக்தியான கைவலியம் சித்திக்கின்றது